வணக்கம் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கணினியின் செயல்பாட்டு பொருளான விண்டோஸ் நைன்டி ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தினத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டு சென்னை தினம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது மூன்று யுபா ஜனாதிபதி விருது டேவிட் பெக்கான் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது நான்கு இருபதாவது சர்வதேச கடல் உணவு மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் இந்தியாவை சார்ந்தவர் இந்தியாவை சார்ந்தவர் பெயர் வெளியிடப்பட்டுள்ளது அவர் யார் இரண்டு அர்பன் ஏஆர்பிஏஎன் அர்பன் என்ற இணையதளம் எதற்காக வெளியிடப்பட்டுள்ளது மூன்று பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களும் ஆசிரியராகலாம் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது நான்கு B-I-N-S-T-E-C, உச்சி மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி